வணக்கம் பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரப்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஐஎம்எஸ் விரான் என்ற கப்பலை அருங்காட்சியகமாகவோ அல்லது உணவகமாகவோ மாற்றி அமைப்பதற்கு பாதுகாப்புத்துறையின் அனுமதியை பெற்றுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டு ரயில்வே துறையின் புதிய தலைவராக வி யாதவ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று ஐசிசி கவுன்சில் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐசிசி கிரிக்கெட் போட்டியில் சிறந்த வீராங்கனையாகவும் மற்றும் குருநாள் ஆட்டத்தின் மிக சிறந்த வீராங்கனையாகவும் என இரட்டை விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஸ்மிருதி வந்தனா என்பவர் ஆவார் நான்கு டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உச்வாலா சனிட்டரி நாட்கின் திட்டமானது புவனேஸ்வர் நகரில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆன்மீகத்திற்காக தனித்துறையை உருவாக்கவுள்ள மாநிலம் எது இரண்டு இணையதளம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் ஆப்பிள் ஃபேஸ்புக் மற்றும் அமேசான் ஆகிய நிறுவனங்கள் மீது புதிய வரியை விதிக்க உள்ள நாடு எது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது அதிக குழந்தைகள் பிறந்த நாடுகளின் பட்டியலில் முதல் பிடித்துள்ள நாடு எது நான்கு தேசிய சுகாதார முகமையை எந்த பெயரில் மாற்றி அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்